நற்றணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் சாமி ஞானியை காண வந்த நொபுங்கே என்ற வீரன் ஒரு கேள்வி கேட்டான் உண்மையிலேயே சொர்க்கம் நரகம் எல்லாம் உண்டா ஞானி கேட்டார் நீ யார் என்று அதற்கு அவன் நான் ஒரு இராணுவ வீரன் என்றான் உன் முகத்தை பார்த்தால் பிச்சைக்காரன் போல இருக்கிறது உன்னை காவலுக்கு வைத்திருக்கும் முட்டாள் மன்னன் யார் என்று குரு கேட்டார் நொபுசிங்கே கோபத்துடன் உடைவாளில் கை பதித்தான் அடடே கத்தி வேற வைத்திருக்கிறாயா என்ன வெண்ணை வெட்டவா என்றார் குரு நக்கலாக வாளை அவன் உருவியதுமே அவர் மேலும் சொன்னார் இதோ நரகத்தின் வாசல் திறக்கிறது என்று சட்டென புரிந்தது வீரனுக்கு குனிந்து வணங்கினான் ஞானி சொன்னார் இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறது என்று கோபமும் ஆணவமும் நரகம் தெளிவும் பணிவும் சொர்க்கம் உண்மைதானே